யோ நகா ஹறிவோம் நேற்றைய வகுப்பிலே விழிப்புற்ற புத்தி என்பதை பற்றி பார்த்து முடித்தோம் விழிப்புற்ற புத்தி என்பது சாதாரணமாக மூன்று நிலைகளில் செயல்படுகின்றது என்றும் அவைகளை இயல்புணர்ச்சி புற அறிவு மற்றும் உள்ளுணர்வு என்றவாறு மூன்று நிலைகளில் இந்த புத்தியானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்றவாறு பார்த்து முடிக்கும் பொதுவாக நாம் சனாதன தர்மம் வலியுறுத்திய மோட்சத்தின் நுழைவு இந்த மனம் இருக்கின்றது என்பதை பார்த்து வருகின்றோம் இந்த மனம் என்பதைத்தான் சாஸ்திரம் மனிதனின் ஆறாவது அறிவாக கொடுக்கப்பட்ட மனஸ்தத்துவத்தை மனிதன் கொண்டிருப்பதனால்தான் அவனை மனுஷன் என்று அழைக்கப்படுகிறதாக கூறுகின்றது அந்த வகையிலே மிகவும் அரிதான இந்த மனித பிறவி கிடைத்திருப்பதின் நோக்கமே இந்த கிடைத்தரிய ஆறாவது அறிவை பயன்படுத்தி மனிதன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தன்னை யார் என்று அறிந்து கொண்டால் மட்டுமே அந்த மனித பிறவியின் நோக்கமும் முழுமையாகும் என்பதை சாஸ்திரம் ஆழமாக அறிவுறுத்துகின்றது ஆனால் எத்தனை பேருக்கு இந்த மனிதப் பிறவியின் மகத்துவம் புரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடானுக்குடி மனித ஜனங்களிலே ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த மனித பிறவியின் மகத்துவமும் முக்கியத்துவமும் புரிந்திருக்கின்றது மற்றவர்கள் எல்லாமே சராசரி ஜீவர்களைப் போலவே உண்பதும் உறங்குவதும் புடர்ச்சியில் ஈடுபடுவதும் என காரியங்களை காரியை ஆற்றொண்டிருக்கின்றார்களை தவிர மனித பிறவியின் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்ட ஆறாவது அறிவின் சிறப்பை அறிந்து அதன் முழுமையை அனுபவிக்க யாருமே தயாராக இல்லை அதில் ஒரு மிகுந்த ஆன்மீக தேடுதலின் வாயிலாக எதையதையோ தேடி பல்வேறு அனுபவங்களை அடைந்து அதிலெல்லாம் இந்த மனம் திருப்தியை அடையாமல் இதற்கும் மேலாக ஏதோ ஒன்று இருக்கின்றது இருக்கின்றது என்று தேடிக்கொண்டு அலைவதனாலே முடிவில் அவர்கள் இது போன்ற தத்துவ பாதைகளை தேர்ந்தெடுத்து ஞான வழிக்கு உள்ளே அத்தகைய மிக உயர்ந்த உன்னத வழிமுறையாகிய இந்த சாஸ்திரம் மிகப்பெரிய மகரிசைகளால் கொடுக்கப்பட்டது இவர்கள் கொடுத்த அந்த உன்னத சாஸ்திரத்திலே அநேக சாஸ்திரங்கள் நடைமுறையில் இருந்தாலும் அவற்றில் வேதசாஸ்திரத்தின் முக்கிய பகுதியாக சனாதன தர்மம் எடுத்து கொடுத்திருப்பது மீமாசை என்பதை நாம் தற்போதைய நடைமுறையிலே வைத்துக்கொண்டிருக்கின்றோம் பல்வேறு தரிசனங்களும் இந்த மனித சமுதாயத்தில் தோன்றியிருந்தாலும் அதிலே தற்போது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற மதத்திலே ஜெய்மினி முனிவரின் பூர்வ மீமாசை என்ற வேதத்தின் முற்பகுதியில் பல்வேறு கர்ம காரியங்களின் வாயிலாக சித்த சுத்திக்கு வழிவகுத்து கொடுக்கின்றது அதற்கு அடுத்த வேதத்தின் இறுதிப்பகுதியான வியாச முனிவரின் புத்திர மீமாம்சை என்ற பகுதியிலே மனிதன் தன்னைத்தான் அறிந்து தன்மய மாதலை மிகவும் ஆழமாக அறிவுறுத்துகின்றது அந்த வகையிலே நாம் வியாச பகவான் கொடுத்திருக்கின்ற உத்திர மீமாசை என்ற சாஸ்திரத்தின் அடிப்படையிலே தான் தற்பொழுது நாம் அனைத்து விஷயங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக ஆறாவது அறிவாக இருக்கின்ற இந்த மனதை கொண்டு இந்த மகத்தான மனித பிறவியை நாம் எப்படி நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்ற வழிமுறையைத்தான் அவர் மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார் அத்தகைய ஒரு சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டுத்தான் நாம் இங்கு அனைத்து விஷயங்களையும் விசாரித்து ஆராய்ந்து வருகின்றோம் மற்ற பல்வேறு சாஸ்திரங்கள் மக்களிடையே தோன்றியிருந்தாலும் அது நடைமுறை சாத்தியத்திற்கு ஒவ்வாததினாலே பெரும்பாலானவர்களினால் புறக்கணிக்கப்பட்ட சாஸ்திரங்களாகவே அவையில் இருக்கின்றன அத்தகைய அநேக சாஸ்திரங்கள் நம் தர்மத்திலே வந்து போனாலும் இன்று வரை நினைத்திருக்கின்ற இந்த மீமாம்சை சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதிலே மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் மோட்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் பேசுகின்றன ஆனால் அங்கே சில சாஸ்திரங்கள் கூறுகின்ற மோட்சம் அனைத்தும் மனிதன் இறந்த பிறகு வேறு ஒரு உலகத்தை அடைந்து அனுபவிக்கக்கூடிய பலன்களை பற்றி பேசப்படுகின்றோம் ஆனால் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற மீமாம்சை என்ற புத்திர மீமாசை சாஸ்திரத்திலே மனிதன் வாழுகின்ற காலத்திலேயே மிக உயர்ந்த உன்னத நிலையை அடைந்து நிலையான ஆனந்தத்துடன் அவன் பிறவா பெருநிலையை அடைந்திட முடியும் என்கின்ற மிக உன்னத வழியைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் மற்ற சாஸ்திரங்களுக்கும் இந்த உத்திர மீமாசைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது காரணம் என்ன என்றால் மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் கர்மகாண்டத்தின் அடிப்படையிலே ஒரு செயலை செய்து அதன் வாயிலாக இந்த சித்தத்தை சுத்தி செய்து கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அதாவது ஒரு சில காரியங்களை செய்து அந்த காரியத்தின் வாயிலாக மனம் அமைதியை அடைவதை அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் இங்கு கூறப்படுகின்ற உத்தர மீமாசையோ மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக அறிவை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே தன்னுடைய உன்னத நிலையை அவன் அடைந்திட முடியும் என்பதை மிக ஆழமாக அறிவுறுத்துகின்றது அதனால் இங்கு இந்த மனதை பற்றி தற்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற பாடங்களிலே சிறிது நுண்ணிய புத்திசக்தி உள்ளவர்கள்தான் இதை புரிந்து நடைமுறையில் கொண்டு வர முடியும் என்பதையும் நான் இங்கு அறிவுறுத்த விரும்புகின்றேன் இது எல்லாராலும் அவர் எளிதாக நடைமுறைக்கு கொண்டு வந்து விட முடியாது அதற்கு அநேக மனதை பற்றிய விச்சாரம் நடந்தாக வேண்டும் என்பதையும் நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே விழிப்புற்ற புத்திசக்திக்கு அத்தியாவசிய தேவையான ஆறாவது அறிவு நம்மிடத்தில் இருப்பதினாலே அதை நாம் மோட்சத்தின் நுழைவு என்று இங்கு பார்த்து வருகின்றோம் அப்படிப்பட்ட நுழைவாயிலாகிய இந்த மனம் நான்கு கருவிகளாக மனிதனிடம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் பார்த்து முடித்துள்ளோம் அவைகளை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த காரணங்களாக சாஸ்திரம் கூறுகின்றது என்பதையும் நாம் பார்த்து முடித்தோம் அத்தகைய பிரத்யேக ஆறாவது அறிவான புத்திசக்தி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த புத்திசக்தியின் உயர்நிலையான இயல்புணர்ச்சி பொறு அறிவு உள்ளுணர்வு என்பதை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கையாண்டு நடைமுறைப்படுத்துகின்றான் என்பதை காணும் பொழுது மிக மிக ஒரு சிலர் மட்டும்தான் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நடைமுறையிலேயே காண முடிகின்றோம் அத்தகைய பிரத்யேகமான புத்திசக்தியை நாம் எவ்வாறு விழிப்புற்ற புத்திசக்தியாக மாற்றிக்கொள்வது என்பதைத்தான் இந்த வகுப்புகளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே தற்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற புத்திசக்தியை நாம் எப்படி ஒரு முறையாக கையாள வேண்டும் என்பதையும் சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றோம் அந்த வகையில் அது கூற வருகின்ற உண்மை என்ன என்றால் பேச்சை மனதிலே ஒடுக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் மனிதன் பேசுகின்ற பேச்சு சக்தி என்பது புலன்களில் ஒரு வகையான வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து புலன் அறிவுகளுடன் ஆறாவது அறிவான மனம் இருப்பதினாலே இந்த ஆரையும் எப்படி ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் நமக்கு மிக ஆழமாகவும் நுண்ணிய அறிவினால் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் எடுத்து கூற வருகின்றது அதை சற்று நாம் இந்த பாடங்களை கேட்கும் பொழுதுதான் புரிந்து முடியும் அந்த வகையிலே பேச்சை மனதில் கொடுக்க வேண்டும் அத்தகைய மனதை விழிப்புற்ற புத்தியிலே வேண்டும் விழிப்புற்ற புத்தியை ஆன்மாவில் ஒடுக்க வேண்டும் இறுதியில் அந்த ஆன்மாவே தன்னை யார் என்று அறிந்து தன்மயமாகிவிடும் என்றுதான் இங்கு சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றது ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய கடிவாளமாகிய மனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மனதை சரியான பாதையிலே வழிநடத்தி செல்லுகின்ற சாரதியாக புத்திசக்தியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இத்தகைய விழிப்புற்ற புத்திசக்தியின் வாயிலாக மட்டும்தான் அந்த தேரிலே பயணம் செய்யக்கூடிய முதலாளியாகிய ஆனந்தமாக பயணிக்க முடியும் என்பதை சாஸ்திரம் எடுத்துக் சரி பேச்சை மனதில் ஒடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் இங்கு பேச்சு என்பது ஒரு உதாரணத்திற்காகத்தான் கூறப்பட்டிருக்கின்றதை தவிர ஐந்து புலன்களையும் நாம் மனதில் ஒடுக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே பேச்சை மனதில் ஒடுக்க வேண்டும் என்ற பொழுது நாம் சாதாரணமாக வாயால் பேசப்படுகின்ற இந்த புறப்பேச்சை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது பேச்சு என்பது இரண்டு வகையிலே நம்மிடத்தில் காணப்படுகின்றது அதில் ஒன்று புறப்பேச்சு மற்றொன்று அகப்பேச்சு என்று சாஸ்திரம் அழைக்கின்றது இதிலே வாய்விட்டு பேசுவது என்பது புறப்பேச்சு என்றும் எண்ணங்களின் கிளர்ச்சி கொண்டு வாய்ப்பேசாமல் நடைமுறைப்படுத்துகின்ற பேச்சை அகப்பேச்சு என்று சாஸ்திரம் எடுத்து பொதுவாக நாம் தேவையற்ற பேச்சை குறைக்கவோ தவிர்க்கவோ முடியும் ஆனால் எண்ணங்கள் எழுவதை எப்படி தவிர்ப்பது அதற்காகத்தானே நாம் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த மனதை பற்றிய விசாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் இதற்கு சாஸ்திரம் மிக அற்புதமான வழிமுறையை நமக்கு எடுத்துட்டுகின்றது அதிலே எண்ணங்கள் என்பது நம் மனதில் சேகரிக்கப்பட்ட பல்வேறு சிந்தனைகளின் தொகுப்பு என்பதை நாம் நன்கு அறிவோம் அதைத்தான் நாம் மனம் என்றும் அழைக்கின்றோம் அத்தகைய எண்ணங்கள் சாஸ்திரத்திலே ஐந்து விதமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றோம் அவைகள் என்னென்னு பார்த்தோம்னா நமக்குள்ளே பல எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் நன்கு அறிவோம் நம்மை சுற்றியுள்ள உலகம் நமக்குள் இந்த எண்ணங்களை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கின்றன என்பதையும் நாம் நன்கு அறிவோம் இந்த எண்ண அலைகளை சாஸ்திரம் ஐந்து விதமாக பிரிக்கின்றது அவைகள் என்னென்னு பார்த்தோம்னா நுண்ணறிவு விபரீதம் கற்பனை தூக்கம் மற்றும் ஞாபகம் என்று ஐந்து வகையான எண்ணங்களை சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அந்த வகையிலே மனிதனிடத்தில் உண்டாகின்ற பல்வேறு எண்ணங்களின் வெளிப்பாடாக நுண்ணறிவு என்று ஒன்று உண்டாகின்றது அது என்ன என்று பார்த்தால் கேள்விகளை கேட்டு பரிசோதனைகளின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவைத்தான் நாம் நுண்ணறிவு என்று அழைக்கின்றோம் அடுத்ததாக அதே எண்ணத்தின் வெளிப்பாடாக விபரீதம் என்ற ஒன்றை சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது விபரீதம் என்றால் தவறானது என்று பொருள் அதாவது தவறாக புரிந்து கொள்வது தவறாக அறிந்து கொள்வது தவறாக நினைத்துக்கொள்வது போன்ற பொய்யாக அறிகின்ற விஷயங்களை விபரீத எண்ணங்கள் என்று சாஸ்திரம் இங்கே எடுத்துக் கூறுகின்றது மூன்றாவதாக கற்பனை என்று கூறுகின்றது கற்பனை என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணிக்கொள்வது இருக்கும் ஒன்றை இல்லாததாக எண்ணிக்கொள்வது இதை கற்பனையான எண்ணங்கள் என்று சாஸ்திரம் நமக்கு சுட்டி நான்காவதாக தூக்கம் என்று கூறுகின்றது தூக்கம் என்பது நமக்கு நன்கு தெரிந்தது தான் அன்றாடம் தூங்கி விஷயத்திலே பல்வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை சாஸ்திரம் தூக்கம் என்று சுட்டிக்காட்டுகின்றது மனிதன் தூங்குகின்ற காலத்தில் கூட பல்வேறு எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அவைகளை கனவுகளாக கண்டு மகிழ்கின்றான் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது அடுத்தது ஐந்தாவதாக ஞாபகம் என்ற ஒன்றை கூறுகின்றது அது நமக்கு நடந்தவற்றை எண்ணி பார்ப்பது ஏற்கனவே பல்வேறு சம்பவங்களை மனதிலே சேகரித்து வைத்து கொண்டு அவைகளை பற்றி அடிக்கடி எண்ணிக்கொண்டிருப்பதை ஞாபகம் என்று இங்கு சாஸ்திரம் கூறுகின்றது இவ்வாறு இந்த ஐந்து எண்ணங்களில் ஏதாவது ஒன்றில் மாறி மாறி நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதையும் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது முதலாவதாக சொல்லப்பட்ட நுண்ணறிவுன்னு அந்த நுண்ணறிவை தவிர மற்ற நான்கு விஷயங்களை நாம் தவிர்த்தாக வேண்டும் என்று சாஸ்திரம் நமக்கு வலியுறுத்துகின்றது அதாவது நுண்ணறிவு விபரீதம் கற்பனை தூக்கம் மற்றும் ஞாபகம் என்ற ஐந்து விதமான எண்ண வெளிப்பாடுகளை ஒவ்வொரு மனிதனும் மாறி மாறி நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தாலும் அதிலே நுண்ணறிவு என்ற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடை மட்டும் நடைமுறைப்படுத்தி கொள்ளுங்கள் மற்ற நான்கு எண்ணங்களை விட்டுவிடுங்கள் என்று சாஸ்திரம் இங்கு விளக்க வருகின்றது சரி இதை நாம் எப்படி மற்ற நான்கை விடுவது நுண்ணறிவை நாம் எப்படி அனுபவப்படுத்துவது என்று கேள்வி கேட்டோமேயானால் அதற்கும் அதி அற்புதமான வழிமுறையை நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கின்றது அந்த நுண்ணறிவை முதலாவதாக எடுத்துக்கொண்டு அந்த நுண்ணறிவில் முக்கிய மூன்று விஷயங்களை சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அவைகள் என்ன என்ன என்று பார்ப்போமையானால் பிரத்யட்ச பிரமாணம் அனுமானம் மற்றும் ஆகம பிரமாணம் என்று மூன்று விஷயங்களை சாஸ்திரம் நமக்கு போதிக்கின்றது அதில் முதலாவது விஷயமாக நேரடி அனுபவம் என்ற பிரத்யட்ச பிரமாணத்தையும் இரண்டாவது அனுமானம் என்ற ஒன்றை யூகித்து அறிவது என்பதை பற்றியும் மூன்றாவதாக ஆகவ பிரமாணம் என்று சாஸ்திரம் என்ன கூற வருகின்றது என்பதை பற்றியும் இந்த நுண்ணறிவிலே நமக்கு சுட்டி அந்த வகையிலே நாம் நேரடி அனுபவம் என்பது கண்ணால் காண்பது கேட்பது போன்ற புலன்கள் மூலம் அறியும் அறிவு என்றும் இதை அனுபவ அறிவு என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிவை நாம் எப்படி பெற்றிருந்தாலும் அதை நாம் நேரடியாக அறிந்து கொள்ள நமக்கு உதவ வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அதை சரிபார்த்து அது கற்பனையா அல்லது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கின்றதா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும் ஒவ்வொருவருக்கும் நேரடி அனுபவம் உண்டாகாத வரை எதையுமே அவ்வளவு எளிதாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதைத்தான் நுண்ணறிவு விஷயத்திலே முதல் பிரமாணமாக சாஸ்திரம் நமக்கு இங்கே சுட்டிக்காட்டுகின்றது பொதுவாக நம்முடைய அனுபவ அறிவு என்பதை அடிப்படையாக கொண்டு நாம் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுமேயானால் சாஸ்திரம் கூற வருகின்ற சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு கர்ம வினைகள் இவற்றையெல்லாம் சற்று சிந்தித்து பாருங்களேன் இவை எதுவும் நம் அனுபவ அறிவிற்கு ஒத்து வராது அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது எதன் அடிப்படையில் நாம் இதை ஏற்றுக்கொள்வது சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு கருமவினைகள் போன்றவற்றை நம்முடைய அனுபவத்திற்கு ஒத்துவராத பொழுது எதன் அடிப்படையில் நாம் இதை ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வி நம்முள் எழுவது இயல்பு இதைதான் பிரத்யட்ச பிரமாணம் என்ற அடிப்படையிலே நேரடி அனுபவமாக சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்த விரும்புகின்றது இதற்கு அடுத்ததாக அனுமானம் என்ற யூகித்து அறிவது அதாவது நெருப்பு சுடும் என்பதை நாம் ஒரு யூகத்தினாலே அறிந்து கொள்ள முடிகின்றது மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்தால் எலும்பு முறிந்துவிடும் என்பது கூட நாம் யூகித்து அறிய முடிகின்றது இத்தகைய அனுமானத்தை பற்றியும் சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது இதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக ஆகம பிரமாணம் என்பதை பற்றி சாஸ்திரம் பேசுகின்றது எல்லாவற்றையுமே நாமே கண்டுபிடித்துக் கொண்டிருக்க முடியாது அறிந்தவர்கள் அல்லது தெரிந்தவர்கள் கூறுவதை கொண்டு நாம் சிலவற்றை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதையும் ஆகம பிரமாணத்தின் வாயிலாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆனால் இங்குத்தான் நமக்கு சிக்கலே வருகின்றது இதற்கும் நம்முடைய நேரடி அனுபவத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படியானால் நாம் என்ன செய்வது ஆகவ சாஸ்திரம் ஒன்று கூறுகின்றது அதாவது யாகத்திலே பொருள்களை போட்டு எரித்தால் தேவர்கள் வந்து வேண்டிய வரம் தருவார்கள் என்று ஆகம சாஸ்திரம் கூறுகின்றோம் நாம் அப்படி செய்து பார்த்தால் ஒரு தேவரும் வருவதாக தெரியவில்லை அப்படி என்றால் என்ன செய்வது ஆகவங்கள் எப்பொழுது தொடங்கியது யாரால் தொடங்கப்பட்டது போன்ற எல்லாவற்றையுமே நாமே கண்டுபிடிக்கவும் முடியாது நமக்கு முன்பு யாரோ முயன்று கொண்டு கண்டறிந்து கூறியிருந்தால் மட்டுமே நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவைகளும் நமது அனுபவங்களோடு முரண்பட்டால் ஆகம அறிவாக இருந்தால் கூட அவற்றையும் நாம் தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்க வேண்டியதாகின்றது பொதுவாக கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நாம் காண வேண்டும் இல்லை என்றால் கடவுளை நம்பாமல் இருப்பதே மேல் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார் அவர் ஏன் அவ்வாறு கூறுகின்றார் அவர் நாஸ்திகரா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஆகமங்கள் கூறுகின்றன கடவுள் இருக்கின்றார் என்று ஆனால் நாம் ஒருபோதும் கடவுளை கண்டதில்லை அந்த சமயத்திலே நமக்கு இரண்டு வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று நமக்கு எதுக்கு வம்பு எல்லோரும் நம்புகிறார்கள் நாமும் நம்பி கோயிலுக்கு போவோம் காசா பணமாக கூட்டத்தோடு கூட்டமாக போய் சாமி கும்பிட்டு விட்டு வரலாம் என்று ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அல்லது எப்படி ஆகம சாஸ்திரங்கள் தவறாக இருக்க முடியும் அவைகள் கூறுவதற்கும் என் அனுபவத்திற்கும் ஒரு தொடர்பும் இல்லையே என்ன செய்யலாம் என்று ஆராய்வது அதாவது ஆகமங்கள் கூறியபடி முயன்று கடவுளை தேடுவது உண்மையை அறிய முயற்சிக்கின்றதாகும் இதிலே நாம் இரண்டாவது வழிமுறையைத்தான் தற்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதாவது நம்முடைய நேரடி அனுபவத்திற்கு இவைகள் எல்லாம் வராவிட்டாலும் நாம் ஆகமங்கள் கூறுகின்ற அந்த அனுபவத்தை சற்று ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காக நாம் விசாரத்தை மேற்கொண்டுத்தான் இந்த பாதையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் ஆகம அறிவை நாம் அனுபவ அறிவாக எப்படி மாற்றுவது அதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுதுதான் சாஸ்திரம் நமக்கு விழிப்புற்ற புத்திசக்தி இருந்தாக வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றது அந்த விழிப்புற்ற புத்திசக்திக்கு மூன்று முக்கிய நடைமுறை உண்மைகளை எடுத்து கூறியது அவைகளைத்தான் இயல்புணர்ச்சி பொறு அறிவு மற்றும் உள்ளுணர்வு என்று பார்த்தோம் அதிலே எண்ணங்களற்ற தெளிந்த மனதில் மட்டும்தான் இந்த விழிப்புற்ற புத்தி பிரகாசிக்கும் என்பதனாலே நாம் எப்படி எண்ணங்களற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் மனதை விசாரிக்கும் வழிமுறைகளாக நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இதிலே சாஸ்திரம் பேச்சை மனதில் ஒடுக்கு மனதை விழிப்புற்ற புத்தியில் ஒடுக்கு விழிப்புற்ற புத்தியை ஆன்மாவில் ஒடுக்கு அத்தகைய ஆன்மாவின் அரிய உண்மையை நீ அறிந்து கொள்ள முடியும் என்று அறிவுறுத்துகின்ற பொழுது நாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தற்பொழுது விசார முறையில் அதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இதிலே அந்த எண்ணங்கள் வெளிப்படுகின்ற நிலைகளை ஐந்தாக சாஸ்திரம் எடுத்துக் கூறி நுண்ணறிவு விபரீதம் கற்பனை தூக்கம் மற்றும் ஞாபகம் என்ற ஐந்து விதமான எண்ண வெளிப்பாடுகளிலே நுண்ணறிவு என்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற நான்கையும் தவிர்த்து விட வேண்டும் என்று நமக்கு எடுத்துக் கூறுகின்றது அதிலே நுண்ணறிவை மூன்று விதமாக பிரித்து நேரடி அனுபவம் என்ற ஒன்றாகவும் அனுமானம் என்பதை இரண்டாகவும் ஆகம பிரமாணம் என்பதை மூன்றாகவும் நமக்கு எடுத்துக்கூறி அதிலே ஆகம பிரமாணம் என்கின்ற சாஸ்திரம் வலியுறுத்த வருகின்ற சொர்க்கம் நரகம் மறுபிறவி பாவம் புண்ணியம் போன்ற கர்மாக்களையெல்லாம் எந்த வகையிலே நாம் நேரடி அனுபவமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை பற்றி விசாரிக்கும் பொழுது ஆகமங்கள் நிச்சயம் பொய்க்கு வர வாய்ப்பில்லை அதை நாம் என்ன என்று விசாரித்து அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் நாம் இப்பொழுது சாஸ்திரத்தின் வாயிலாக மனதை விசாரித்து கொண்டு வருகின்றோம் இதிலே நுண்ணறிவு என்பதில் அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் அத்தகைய அறிவு கூர்மையாக ஒரு மனிதனிடத்தில் உண்டாக வேண்டுமென்றால் நல்லது கெட்டதை பகுத்தறியக்கூடிய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் அனுபவ அறிவுக்கு உட்படாத எதையும் கேள்வி கேட்டு சரிபார்க்க வேண்டும் நம் அனுபவமும் சாஸ்திரம் கூற வருகின்ற அனுபவமும் முரண்பட்டால் இரண்டு அனுபவத்தையும் கேள்வி கேட்டு ஆராய்ந்து அதில் எது சரி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே பிரத்யட்ச பிரமாணம் என்பது தெளிவாக நேரடியாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அது நம் கண்முன்னே இருக்க வேண்டும் அதில் சந்தேகம் இருக்கக்கூடாது அதுதான் பிரத்யட்ச பிரமாணம் அல்லது நேரடி அனுபவம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலே தவறான அறிவு நமக்கு எப்படி உண்டாகின்றது என்றால் ஒன்றை அதன் தோற்றத்தை மட்டும் வைத்து நாம் எடை போடுவதனாலே நமக்கு தவறான அறிவு உண்டாகிவிடுகின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணமாகத்தான் சாஸ்திரம் காணல் நீரை எடுத்துக் கூறுகின்றது தோற்றத்திலே அங்கு ஒரு நீர் இருப்பது போல தோன்றுகின்றது அது நம் கண்ணின் நேரடி அனுபவ உண்மையாகவும் இருக்கின்றது இது பிரத்யட்ச பிரமாணத்திலே நேரடி அனுபவமாக இருந்தாலும் நம் அருகே சென்று அந்த காணல் நீரை காணும் பொழுது அங்கு நீர் என்பது உண்மையில் இல்லை அது வெப்பச்சலனத்தினால் உண்டான ஒரு தோற்ற மாயை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இதை நாம் நேரடி அனுபவத்திலே பார்த்தாலும் அங்கு தோற்றப்பிழை உண்டாவதினாலே அந்த உண்மை பொய்யாகிவிடுகின்றது அந்த வகையிலே நாம் ஐந்து விதமான எண்ணெய் பற்றி ஆராயும் பொழுது அதிலே முதல் எண்ணா அலைகளான நுண்ணறிவை பற்றித்தான் நாம் இங்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க இருக்கின்றோம் மற்ற விபரீதம் விகல்பம் அதாவது கற்பனை தூக்கம் ஞாபகம் போன்றவற்றையெல்லாம் நாம் அதிகம் ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவைகள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் என்பதை சாஸ்திரம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றோம் இதில் நுண்ணறிவு மூன்று வகையாக இருக்கின்றது என்பதையும் அவை காட்சிப் பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் என்றும் விளக்கி வருகின்றது அடுத்ததாக விபரீதம் என்பது ஏதோ திகில் படத்தில் வரக்கூடிய விபரீத சம்பவம் என்று நினைத்துவிடக்கூடாது தமிழில் வார்த்தை அப்படித்தான் உபயோகப்படுகின்றது ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்றால் ஏதோ மர்மமான ஒன்று நடக்கப் போகிறது என்றுதான் நாம் பெரும்பாலும் புரிந்து ஆனால் விஷயம் இங்கு அப்படி அல்ல விபரீதம் என்றால் சமஸ்கிருத மொழியிலே தவறான என்று பொருள் அதனால் இங்கு விபரீதம் என்பது தவறான எண்ணங்கள் என்று தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் அதிலே அறிவு எப்படி நமக்கு உண்டாகின்றது என்று பார்த்தால் மற்றவர்களை அல்லது தோற்றத்தை வைத்து அதுவே உண்மை என்றும் நினைத்து கொள்வதனாலே நமக்கு அதை ஒரு அறிவாக நாம் சேகரித்துக் கொள்கின்றோம் இதை நாம் எப்படி இன்னும் சற்று விரிவாக காணலாம் என்றால் சிறு குழந்தைகளின் விளையாட்டு பொம்மைகளை போடப்பட்டுள்ள அவர்கள் கைவசமுள்ள ஒரு பையை எடுத்து பார்த்தோமேயானால் அதிலே பழைய துண்டுச்சீட்டு குளிர்பான பாட்டிலின் மூடி பரிசுப் பொருட்கள் சுற்றி வைத்த கலர் காகிதங்கள் என்று பைசாவுக்கும் பிரயோஜனமாகாத பல்வேறு பொருள்களை அள்ளி வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்கள் குழந்தைகளை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் போல அவர்களுக்கு பயன்படுகின்றன அந்த குப்பைகளை மிகப்பெரிய செல்வம் போன்று அந்த குழந்தைகள் காப்பாற்றி வைத்துக் அதே குழந்தை கொஞ்சம் பெரிய ஆள் ஆனவுடன் அவற்றை தூக்கி தூரம் எரிந்துவிட்டு வேறொன்றின் பின்னால் போகின்றது விளையாட்டு திரைப்படம் வீடியோ கேம்ஸ் மற்றும் படக்கதை புத்தகங்கள் என்று ஒவ்வொன்றாக மாறுகின்றது இப்படி அர்த்தமில்லாத நிரந்தரம் இல்லாதவற்றின் பின்னால் அந்த குழந்தைகள் போய்கொண்டிருக்கின்றன அது போன்றவை பெரியவர்களாகிய நாமும் நம் வாழ்வில் பணம் என்பதை ஒன்றையே பிரதானமாக பிடித்து கொண்டு அதன் பின்னால் நாம் அழைந்து கொண்டிருக்கின்றோம் நம்மை விட வயதில் மூத்தவர்களை வாழ்வின் எல்லையில் இருப்பவர்களை நாம் சந்தித்து விசாரித்து பார்த்தால் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் இப்படி பணம் காசு என்று வாழ்நாளெல்லாம் அலைந்து அலைந்து நல்ல பல விஷயங்களை நான் இழந்துவிட்டேன் நீயும் அப்படி அலையாதே என்று தான் நமக்கு அறிவுரை கூறுகின்றார் இருந்தும் பணம்தான் மிக முக்கியமான ஒன்று என்று நினைத்துக் கொண்டு நாம் அதன் பின்னே அலைந்து திரிந்து இது போன்ற அரிய உண்மைகளை அறிய முடியாமல் மகிழ்ச்சி தரும் விஷயங்களை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியாமல் காலத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் நடைமுறை வாழ்க்கையிலே திருமணம் இன்பத்தை தருமா வீடு வாசல் தோட்டம் நகை நட்டு இவையெல்லாம் நமக்கு இன்பத்தை தருகின்றனவா என்று கவனித்தோமானால் இன்பம் தருவது போல ஒரு தோற்றம் மட்டும்தான் இருக்கின்றதை தவிர ஆனால் அவற்றில் உண்மையில் இன்பம் என்பது இல்லை ஆகவே எது நிரந்தரமான இன்பம் உண்மையான இன்பம் என்பது என்ன என்று நாம் அறியாமல் வெறும் தோற்ற பொழிவை மட்டும் கண்டு அவற்றை உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அத்தகைய தோற்றத்தை வைத்து எதையும் நாம் முடிவு செய்துவிடக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் சாஸ்திரம் பிரத்யட்ச பிரமாணம் அனுமானம் மற்றும் ஆகம பிரமாணம் என்ற மூன்று நுண்ணறிவின் வெளிப்பாடுகளை நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றது மேலும் அரசியல்வாதிகள் விளம்பர படங்கள் டிவியில் வரும் செய்திகள் என்று எங்கு பார்த்தாலும் பொய்கள் மலிந்து கிடக்கின்றன இவற்றிலிருந்து உண்மையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இப்போது இவைகள் போதாது என்று வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்ற உண்மையல்லாத எவ்வளவோ விஷயங்கள் நம்மிடையே உழா வருகின்றன இதிலிருந்து தோற்றத்தை கண்டோ கேட்பதைக் கொண்டோ நாம் எதையும் முடிவு செய்துவிட முடியாது உண்மை என்ன என்று நாம் கண்டு அறிய வேண்டும் ஒரு பக்கம் இவ்வாறு நடைமுறை இருந்தாலும் மற்றொரு பக்கம் வெளி உலகில் உள்ள தோற்றங்களை தாண்டி உண்மையை அறிவதாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மை என்ன என்று நாம் கண்டறிய வேண்டும் ஆனாலும் நமது மனதில் சில பதிவுகள் சில வடிவங்கள் விழுந்து விடுகின்றன நாம் அவற்றின் மூலமே இந்த உலகத்தை அறிகின்றோம் அதனாலும் நாம் உண்மையை அறிய முடியாமல் போகின்றது அத்தகைய நம் மனதில் உண்டாகின்ற பதிவுகள் என்ன என்று பார்த்தோமே ஆனால் மற்றும் உயிர்களை அவற்றின் தோற்றத்தை பார்த்து முடிவு செய்வதால் தவறான எண்ணங்கள் நமக்கு வருகின்றன என்று பார்த்தோம் இதில் இன்னொரு பாகமாக நமது மனம் அல்லது மூளை பல்வேறு சேகரிக்கப்பட்ட எண்ணப்பதிவுகளால் நாம் தவறான சிந்தனைகளுக்கு ஆட்படுகின்றோம் அது எப்படி என்று கவனித்தோமானால் உதாரணமாக நாம் ஏதோ ஒரு மதத்தில் பிறந்திருக்கின்றோம் ஒரு நாட்டில் ஒரு மொழி பேசும் பெற்றோருக்கு பிறந்திருக்கின்றோம் நம்முடைய மதம் உயர்ந்தது என்ற எண்ணம் நமக்கு மிக சிறிய வயதிலிருந்தே பதிந்து விடுகின்றது அதனால் மற்ற மதங்களின் உயர்வு நமக்கு தெரிவதில்லை நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் மட்டுமே இருப்பதினால் அனைத்து முயல்களுக்கும் மூன்று கால்கள் தான் என்று நாம் சாதிக்கின்றோம் மேலும் சைவ உணவு சிறந்தது அசைவ உணவு சிறந்தது அல்ல என் கடவுள் உயர்ந்தவர் அவன் கடவுள் தாழ்ந்தது நான் படித்த என் முன்னோர்கள் எழுதிய புத்தகங்கள் சிறப்பானவை உண்மையானவை மற்றவைகளெல்லாம் பொய்யானவை மேலும் என் நாடு மட்டுமே உயர்ந்தது மற்ற நாடு மட்டமானது ஒரு விலங்கு மற்றவற்றை விட உயர்ந்தது ஒரு விலங்கு தாழ்ந்தது இப்படி ஆயிரம் ஆயிரம் எண்ணப்பதிவுகளை நமக்குள்ளே நாம் நம்மை அறியாமலேயே பதித்து வைத்துள்ளோம் நாம் இவற்றை அறிந்து கொள்வதே இல்லை நாம் கொண்ட கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடிவதில்லை அப்படி கூட ஒருவன் சிந்திக்க முடியுமா என்று ஆச்சரியப்படுகின்றோம் இப்படி தவறான எண்ணப்பதிவுகளால் நாம் இந்த உலகை தவறாகவே புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே கண்மூடி சில நேரங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எவையவையெல்லாம் உயர்ந்தது நல்லது கெட்டது தாழ்ந்தது உண்மையானது சரியானது பொய்யானது என்று பட்டியல் போட்டு வைத்திருக்கின்றீர்கள் என்று நன்கு புலப்படும் அந்த பட்டியலில் உள்ளவை எல்லாம் அந்த பட்டியலில் எப்படி வந்தன என்று சற்று யோசித்து பாருங்கள் தவறுகள் அனைத்துமே உங்களுக்குள் இருந்து ஆரம்பிக்கின்றது என்பது நன்கு புரிய ஆரம்பிக்கும் எப்படி புறப்பொருள்களின் தோற்றத்தை வைத்து அதை எடை கூடாதோ அதே போல நம் மனதில் உண்டான பதிவுகளை கொண்டு நாம் இந்த உலகை எடை போட்டு விடக்கூடாது ஆகவே நம்முடைய மனம் எப்படிப்பட்ட பதிவுகளால் நிறைந்துள்ளது என்பதை நாம் விசாரத்தின் வாயிலாக மட்டுமே விசாரித்து அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் நம் சாஸ்திரம் மிக அருமையாக எடுத்துக் கூறுகின்றது அதிலே மனதை விழிப்புற்ற புத்தியில் கொடுக்க வேண்டும் என்று கூற வருகின்ற சாஸ்திரம் அந்த மனதை விசாரிக்கின்ற வழிமுறைகளையும் மிக அழகாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது மனதில் எழுகின்ற எண்ணங்களை நாம் எப்படி தவிர்ப்பது என்று பார்த்தோமேயானால் நம்மை ஒரு சாட்சியாக நின்று அந்த எண்ணங்கள் எழுந்து அடங்குவதை கவனிக்க சொல்கின்றன எழுகின்ற எண்ணங்களுடன் சேர்ந்து நாம் அதனுடன் பயணிக்காமல் தனித்து நின்று அவற்றை காண்பதற்கு பழக வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுகின்றது அந்த வகையிலே நாம் நான் யார் என்ற விசாரத்தை மேற்கொள்ள ஆரம்பிப்பதற்கு முதல் படியாக நம்மிடம் எழுகின்ற எண்ணங்களை நாம் சற்று சாட்சியாக நின்று கவனித்து பழக வேண்டும் அவ்வாறு எழுகின்ற எண்ணங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமானதா அவசியமற்றதா என்பதை நாம் சற்று கவனித்து அவற்றை கையாள வேண்டும் பொதுவாக நாம் விழிப்புற்ற புத்தியோ ஆன்மாவோ இறைவனோ நாம் அறிந்து கொள்ளாதவை எனவே விழிப்புற்ற புத்தி அல்லது புத்தி விழிப்புறுவதை உணரும் போதுதான் மனதை விழிப்புற்ற புத்தியில் ஒடுக்குவது என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே பேச்சை கட்டுப்படுத்தி பயிற்சியை நாம் முதலில் தொடங்க வேண்டியதே மிக முக்கியம் என்பதனால் பேச்சை குறைத்து அமைதியை கடைப்பிடிப்பதன் மூலம் அமைதியின் உறைவிடமான அந்த ஆன்மாவை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதற்காக நாம் முதலில் மேற்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் புறப்பேச்சுக்களை கூடுமானவரை அவசியமில்லாத விஷயங்களில் பேசுவதை தவிர்த்துவிட வேண்டும் மிகவும் அத்தியாவசியமான அவசியமான பேச்சுக்களை மட்டுமே நாம் பேச வேண்டும் தேவையற்ற அனாவசிய பேச்சுக்களை நாம் பேசுவதை நிச்சயம் தவிர்த்தாக வேண்டும் இரண்டாவது அகப்பேச்சாக எண்ணங்களின் கிளர்ச்சியினால் உண்டாகின்ற பல்வேறு எண்ண அலைகளை நாம் சற்று சாட்சி பாவனையில் நின்று கவனித்து பார்க்க வேண்டும் அந்த கவனத்தின் வாயிலாக நம்மிடம் எழுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களின் அத்தியாவசிய தேவையை நாம் அறிந்து அவைகளை நடைமுறைப்படுத்துவதா அல்லது அப்படியே விட்டுவிடலாமா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த இரண்டு விஷயங்களை நாம் நடைமுறையில் செயல்படுத்துகின்ற பொழுது நமக்கு விழிப்புற்ற புத்தியின் வித்தியாசம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே விழிப்புற்ற புத்தி நம்மிடம் உண்டாகிவிட்டால் அந்த புத்தியை கொண்டு நாம் ஆன்மாவை நன்கு அறிந்து கொள்ள முடியும் தான் இங்கே நாம் சாஸ்திரம் அறிவுறுத்துகின்ற அரிய உண்மையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் இதன் பல்வேறு விசாரங்களை நாளைய வகுப்பிலே நாம் காணலாம் நன்றி ஓம் த